வணக்கம் நற்றிணையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுக்கியன சந்தர்ப்பத்திற்காக நான் காத்திருப்பதில்லை சந்தர்ப்பங்களை நான் உருவாக்குகிறேன் ஆம் சந்தர்ப்பத்திற்காக நான் காத்திருப்பதில்லை சந்தர்ப்பங்களை நான் உருவாக்குகிறேன் என்கிறார் பெர்னாட்சா நன்றி வணக்கம்